الحمد لله رب العالمين والسلام سيدنا محمد أما بعد فقد قال الله وتعالى القرآن أعوذ بالله من بسم الله الرحمن சயமாய் والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات الى اخر الحديث الا بت ارلالون நிகரற்றும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றிய உத்தம சஹாபா கல் தாங்கள் தகவல் தா எங்கள் வரைக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும் புனிதமிக்க ஜுமா உடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நெல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே வாழ்க்கை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா கட்டங்களிலும் தனிமையில் இருக்கும் பொழுது பயந்து தப்புவாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பின்னால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே புனிதமான ஒரு மாதம் ரமதானுடைய மாதத்தின் கடைசியை அடைஞ்சிருக்கிறோம் இன்னும் இரண்டு தினங்களிலே கத்தான மாதம் எம்ஐ விட்டு சென்றுவிடும் அல்லது எங்களுடைய அஜல்கள் எங்களுடைய கால நாங்கள் இந்த ரமதானை விட்டு சென்று விடுவோமோ தெரியாதுலா அல்லாவுடைய கிருஃபை இரக்கம் அவனுடைய ரஹ்மத் உண்மையிலேயே மீது வச்ச ஒரு பேர் அருள்தான் இந்த வருடத்தினுடைய ரமதானையும் எங்களுக்கு தந்தது அன்பானவர்களே சகோதரர்களே ரமதானிலே நாங்கள் எல்லோரும் மிகவும் ஆசையாக ஆர்வத்தோடு பெரிய எதிர்பார்ப்புகளோட நல்ல பல அமல்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம் முடிஞ்ச இந்த இருபது இருபத்தி ஒரு நாட்கள்லையும் இமாம் ஜமாத்தோட தொழுதி இருக்கிறோம் நபிலான சுண்ணத்தான தொழுகைகளை தொழுதி இருக்கிறோம் அதிகமான குரான் திலாவத்துகள் செஞ்சிருக்கிறோம் எத்தனையோ ஏழைகளுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கிறோம் ஜகாத்துகள் அலமதுல அல்லாவுடைய கிருஃபையில நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார் அனைத்து நல்லமல்களை கபூல் செய்து கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக அதுக்கு சம்பூர்ணமான பரிபூர்ணமான கூலிய நாளே தியாமத்துல எங்களை எல்லாத்துக்கும் தந்தார்கள் புரியவானாக அன்பானவர்களை எஞ்சிரிக்க கூடிய காலம் இடம் சில நாட்கள் அந்த சில நாட்கள் நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் கதிரி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம் ஒரு ஆசை ஏற்றுக்காக இருக்கிறோம் அதனால இரவு வணக்கங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் தொழில்களையும் விட்டுட்டு எத்தனையோ பேர் அவங்களுடைய வியாபாரங்களையும் விட்டுட்டு இந்த கடைசி பத்துல அமல் விவாதத்தை சொல்லி ஒதுக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் தான் ஆண்களும் தான் ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆசையில் எல்லாம் பாவங்களை மன்னிக்கணும் எனக்கு உயர்ந்த அந்தஸ்து தரோனும் அந்த நாட்களை செய்யக்கூடிய அமல்களையும் கபூல் செய்து கொள்வானாக அன்பானவர்களே சகோதரர்களே ஒன்றை எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கிய அல்லாஹ் எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் அன்பானவர்களே சகோதரர்களே ஆனால் கபூலியத் ஆக முக்கியமா இருந்து கொண்டிருக்கிறது அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குது அமல் செய்யறதுக்கல்ல எங்களுக்கு செஞ்சிருக்கிறான் அல்ஹம் இல்லா அலம்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்துக் கொண்டே இருப்போம் கபூலியத் எது என்று சொன்னால் மௌத்து வரைக்கும் இந்த அமல்ல இஸ்திகாமத்தொடராக இருக்கிறது தான் ஆக முக்கியமா இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே சகோதரர்களே எனவே நாங்கள் எல்லோரும் அல்லா கிட்ட அதிகமா கேட்டுக்கொண்டே இருக்கோனும் கபூலியத்தை அதிகமான அமல் செய்யறது இது நல்ல விஷயம் இல்லை என்றில் அன்புக்குரியவர்களே சகோதர்களே ஆக முக்கியம் அதிகமான அமல் செய்யறதவிட ஒரு அமலையாவது அல்லாஹ் கபூல் செய்யறதுக்குதே இது ஆக முக்கியமான விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது ஒரு தடவை உமர் பாலம் ஒரு கேக்குறாங்க என்ன விஷயம் அல்லாஹ் என்னுடைய ஒரு தொழுகையாலும் கவுல் செய்வானா அன்புக்குரியவர்களே சகோதரர்களே மிகப்பெரிய ஒரு ஆலிம் மிகப்பெரிய ஒரு முஜாஹித் அன்புக்குரியவர்களே சகோதரர்களே இவங்க கவலைப்படக்கூடிய சகோதரர்களே ஏதோ யூசுப் ரஹமுத்துல அல்லது உமர் பாலம் ரஹத்து ரஹத்து சொல்றாங்க உங்களுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு நீங்க ரெண்டு ரகத்தை பத்தி யோசிக்கிறீங்க நான் ஒரு சுஜூத பத்தி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒரு சுஜூத பத்தி காலப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அமல் செய்யறது அல்லாவுடைய தௌஃபிக் தான் அது இல்லைன்றது இல்ல நல்ல ஒரு விஷயம் தான் இல்லைன்றது இல்ல உள்ளத்துக்கு பெரிய சந்தோஷம் தான் இல்லைன்றது இல்ல அன்பானவர்களே சகோதரர்களே ஒவ்வொரு அமல்லையும் நாங்க அல்லா கிட்ட கபூலியை எதிர்பார்க்கிறோம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்வானா ஒவ்வொரு ரமதான் முடிஞ்சு ஆறு மாதமாக அழுது நான் ரமதான் செஞ்ச அமல்களை கபூல் செஞ்சு போயா கேட்டுக்கொண்டேன் ஒவ்வொரு சஹாபாக்களையும் ஏன் அலையம் அவங்களும் கூட அவங்களுடைய அமல்களுடைய கபூலியத்துடைய விஷயத்துல கவலைப்பட்டிருக்கிறாங்க சகாபாக்கள் அவங்களுடைய இறுதி முடிவுகளை கவலைப்பட்டிருக்கிறாங்க நன்மாரா என்று கூறப்பட்ட சகாபாக்கள் அன்பானவர்களே சகோதரர்களே சில நேரங்கள்ல சைதான் எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறான் எப்படி ஏமாத்திக் கொண்டிருக்கிறான் அமலுடைய ரூபத்தில் எங்களை ஏமாத்திக் ஆஹா நீ இப்ப நல்ல மனிதன் நீ இருபது நாள் நோவு பிடிச்சிச்சாய் நீ இந்த ரமதான்ல நீ உன்னுடைய அன்பு கூறியவர்களே சகோதரர்களே சில நேரங்கள்ல நாங்க செய்யக்கூடிய இந்த அமல்ல வச்சுதான் எங்களை ஏமாத்தி எங்களை அப்படியே ஒரு சட்டிஸ்பேக்ஷன் கொண்டு போய் சேர்த்திருவான் திருப்தி அடைஞ்சிட்டோம் நாங்க போதுமண்டு மாஷா அல்லா இப்ப நோம்பு பெருநாள் நோம்பு பெருநாளுடைய செவ்வாறு புற கண்டத்துக்கு பின்னால எங்களுடைய அமல்களுடைய வாசல் எல்லாம் நாங்க மூடிடுவோம் முப்பது நாள் இன்றைக்கு பிறந்த போல எல்லா பாவங்களும் கிளீன் ஆயிருச்சு என்ற ஒரு எண்ணத்தை ஷெய்தான் எங்கட உள்ளத்துல போட்டு சில நேரம் எங்களை ஏமாத்தி கொண்டிருப்பார் அமல்களுடைய ரூபத்தில் ஷெய்தான் எங்களை ஏமாத்துவார் சர்க்கா நியாயமா கொடுத்திருப்போம் சக்காத்துக்களை கொடுத்திருப்போம் ஏழை எளியவருடைய கண்களை கவலைகளே தண்ணீரை துடைத்திருப்போம் அன்பானவர்களே சகோதரர்களே நோம்பு முழுகி வந்துட்டால் அந்த ஏழைகளுடைய பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு வெறுப்பு வரும் அன்புக்குரியவர்களே சகோதரர்களே சில அமல்களை வச்சு செய்தான் ஏமாத்துவான் அந்த ஏமாத்தத்திலிருந்து நாங்க தப்பி கொள்ளனும் அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன சொன்னால் எங்கட ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலேயும் அல்லா கிட்ட நாங்க கபூலியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கோம் அந்த அமல்களுடைய கபூலியத் இல்லை என்று சொன்னால் அன்பானவர்களே நாளைக்கு மல மாதிரி நன்மைகளை அந்த அமல்களுடைய கபூலியத் பாதுகாக்கணும் அல்ல இறக்கம் உள்ளவன் அவர் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அமலையும் நன்மை செய்யக்கூடிய ஒரு நீயத்தையும் அது ஒரு அணு அதை விடவும் குறவு அமலுடைய நீயத்தா இருந்தாலும் அல்லா சுபகான அதுக்கு பெரிய கூலிய வச்சிருக்கிறான் ஆனா ஆக முக்கியம் என்னது தெரியுமா அல்லாஹுடைய கபூலியத் எனவே நாங்க எல்லாரும் அல்லா கிட்ட கேட்கணும் கபூலியத்தை அந்த கபூலியத்துக்குண்டான அடையாளம் எது தெரியுமா மௌத்து வரைக்கும் நாங்க அமல்கள்ல இஸ்திகாமத்தா இருக்கிறார் மவுத்து வரைக்கும் அமல்கள் இஸ்திக்காம தான் சில அமல்கள் இருக்குது வாலிப வயசுல நல்லா செஞ்சிருப்போம் ஆனால் வயோதிபம் ஆகக்கூடிய நேரத்தில் அந்த அமல்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இல்ல நின்று முடியாது கால்கள் வருத்தங்கள் வயிற்றுல வருத்தங்கள் இப்படியான சில நிலைமைகளுக்காகும் அன்பானவர்களே ஆனால் நாங்கள் அந்த வாலிபத்தில் செஞ்ச அமல்களை வச்சு ரசூ சொன்னாங்க அந்த வாலிபத்தில் செஞ்ச அமல்களுடைய அந்த கூலிகளை வச்சு வயோதிபத்தில் எனக்கு நின்று தொழுது கொள்ளியலாம் எனக்கு எனக்கு மிச்சு நேரம் இருக்க முடியாது எனக்கு மிச்ச நேரம் குரவான் தியா செய்ய முடியாது என்னுடைய கண்ணுடைய வருத்தம் எனக்கு நெஞ்சில வருத்தம் எனக்கு கால வருத்தங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த கவலை போதும் அல்லாஹருடைய பூர்த்தியான கூலிகளை கொடுப்பான் நீங்களுக்கு வரைக்கும் நீங்க உங்களுடைய மவுத்து வரும் வரைக்கும் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உங்களுடைய மவுத்து வரும் வரைக்கும் நீங்கள் விவாதம் செய்யணும் அதுக்கு என்னது அல்லாவுடைய கபூலியத் அவசியம் அல்லாவுடைய கபூலியத் அவசியம் அன்புக்குரியவர்களே சகோதரர்களே அமல்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் சந்தோஷமா இருக்குது அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் உள்ளங்கள் அப்படியே குதூகலத்தில் இருக்குது முகங்கள் பிரகாசமாக அன்பானவர்களே சகோதரர்களே ஒரு அமலை விட ஒரு அமல் செய்யறதை விட உலமாக்கல் சொல்றாங்க ஆயிரம் ரக்சு தொல்றதை விட சிறந்த ஒரு அமல் எது தெரியுமா ஒரு பாவத்தை விட்டு ஒருத்தர் தவிர்ந்திருக்கிறது அமல் செய்றது ஒரு வகையிலேஸ் சொல்லும்ள்ளிக்கு வரா இருந்தாலும்பையில் இருந்தாலும் சரி பசார்ல வியாபாரம் செஞ்சு சரி எல்லாரும் பள்ளிக்கு வாராங்க இப்ப நான் மட்டும் வியாபாரம் செஞ்சு கொண்டே கேளுமா உள்ளம் அப்படியே இணைய கூடாது மஸிதில் சேர்த்துருது நான் விரும்பியோ விரும்பாமலோ என்ன என்ன மஸ்ஜி சேர்க்குது மஸ்ஜிதுக்கு வாரேன் எல்லாரும் குரானோதி கொண்டிருக்கிறாங்க நான் மட்டும் ஒரு மூலைய சும்மா இருந்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன மனசிடம் கொடுக்குது இல்ல அந்த சூழல் மாத்துது எப்படி மாத்துது சொன்னால் அந்த சூழல் கொண்டு வந்து குரானோத வைக்குது ம நேரத்துல சார் செய்யறதுக்கு என்னையாட்டுது எங்க வீட்டுல சின்ன பிள்ளையும் எழும்புறாரு அஞ்சு வயசுள்ளது அறுபது வயசு என் அப்பாவும் எழுப்புறாரு சகோதரர்களே பெரியார்களே ரூமிடைய கிதாபுல இந்த சம்பவத்தை கேட்டிருக்கலாம் அன்பானவர்களே அவங்க ஒரு சம்பவத்தை ஒரு கதையோடு சொல்றாங்க என்ன சம்பவம் என்றால் இந்தியாவில் எங்களுக்கு தெரியும் உச்சத்துல போகத்தில் அது பனிப்படர்ந்து ஏறாங்க ஏறி வரக்கூடிய நேரத்தில் பார்க்கிறாங்க ஒரு பாம்பு பெரிய ஒரு மலை பாம்பு பெரிய ஒரு மலை பாம்பு செத்தி இவங்க என்ன செய்யறாங்க போன நாலஞ்சு பேர் அப்படி அந்த பாம்பை தூக்கிட்டு வர்றாங்க பாம்ப தூக்கிட்டு வந்து ஊருக்கு வந்து காலை நேரத்திலே ஊரை வந்து அடையிறாங்க இப்ப அந்த பாம்பை வச்சு கொண்டு எல்லாரும் ஆஹ் நாங்க பாம்பு அடிச்சோம் ஒரு குடியில இந்த பாம்பை பிடிச்சோம் பாருங்க பாம்பு சேர்த்து அப்படி இப்படி என்று சொல்லி பாம்ப வச்சு முழு ஊரும் இப்ப வந்து இவங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் பாம்புக்கு மேல உட்காடுறாங்க பாம்பை தோலுக்கு மேல போடுறாங்க ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகக்கூடிய நேரத்தில் வெயில் படுவது இப்ப பாம்புடைய அந்த பனியில பாம்பு அப்படியே உரைஞ்சிருக்குது இப்ப பாம்பு வந்துருச்சு அந்த பாம்புக்கு மேலே இந்த விளாடினும் எல்லாம் ஓடிட்டாங்க இத போல சகோதரிகளே நாங்க ஒரு சூழல் நீக்க கூடிய நேரத்துல மஸ்ஜித் இருக்கிறோம் இருக்கிறோம் அல்லது ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறோம் எங்க பார்த்தாலும் அவளுடைய சூழல் எத பத்தி யாரும் பேசுறதும் எல்லாரும் இப்ப எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பும் இஸ்லாமுக்கு வந்துருச்சு எல்லாரும் வாட்ஸ்அப்ல இஸ்ஃபரத்தும் தவுபாவும் பயான்களும் வேற உருவலாய்கள் இன்னைக்கு இஸ்லாமத்தில் வார அளவுக்கு இந்த சூழல் மாத்திருச்சு இப்ப நாங்க நினைக்கிறோம் பன்னெண்டு இதே போல பெருநாளுக்கு புறக்கண்டத்துக்கு பின்னால எங்களுக்கு சூடு படக்குள்ள எங்கும் ஆட ஆரம்பிச்சிடும் இப்ப என்ன நடக்கும் நிலைமையிலே ஆகிடுவோம் அன்பானவர்களே சகோதரர்களே நான் என்ன சொல்லவாடன் என்று சொன்னால் சில நேரங்கள்ல இந்த சூழலால இந்த என்வயர்மெண்ட் ஆல அல்லா எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய ஒரு ஆசையை தந்திருக்கிறான் அமல் செய்யறது லேசா இருந்து கொண்டிருக்கிறது என்னன்றால் ஒரு மனிதன் அமல் செய்யறத விடவும் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான விஷயம் ஏன் அல்லாஹ் வானம் என்ற அல்லாஹ் செய்ய வானம் என்ற இந்த மனிதன் செய்யாம இருக்கிறான் தனிமையில் இருக்கிறான் சூழல் அவன் அழைக்குது சில நேரங்கள்ல எங்கட உள்ள தோன்றலாம் இந்த பாவத்தில இருந்து தவிர்த்திருக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் பாவத்தினுடைய வசீலாக்கள் பாவத்தின் பக்கம் அலட்சி கொண்டு போகக்கூடிய இந்த இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் இருக்கிறேன் இந்த சாதனங்கள் இருக்கிறேன் இந்த சாதனங்கள் மூலமாக நான் இன்னைக்கு பாவத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் பாவம் இன்னைக்கு பாவம்வர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது பாவம் செய்யறது எனக்கு மிகவும் லேசாக இருந்து கொண்டிருக்கிறது உலகம் உலகத்தினுடைய அப்படித்தான் உலகம் இருந்து கொண்டிருக்கிறது பாவம் செய்யறது எல்லாத்துக்கும் மிச்சம் லேசாக போய்த்திருச்சு அன்பானவர்களே சகோதரர்களே அல்லா சுபஹான பாவத்தை விரும்புறது பாவம் பாவம் ஒரு பாவி தௌபா செய்த விரும்புறது இருக்கிறதே அல்லாக்கு மிகவும் விருப்பமான ஒரு விஷயம் ஒரு தௌபா அல்லாக்கு விருப்பம் இன்னைக்கு வசீலாக்கள் சாதனங்கள் என்னை பாவத்தின் பக்கம் அழைச்சு கொண்டு போகுதா பாவத்தின் பக்கம் தஷ்கீல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க உள்ளத்துல ஒரு உறுதி எடுக்கணும் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி எப்ப அந்த உறுதி எங்க உள்ளத்துல வருமோ இன்னைக்கு அந்த உறுதி இல்லாததன் காரணமாகத்தான் நாங்க எல்லாரும் லேசா பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்னடா பெரிய பெரிய லிஸ்ட் போட்டுக் கொண்டு இதுதான் பாவம் வட்டி எடுக்கிறது பெரிய பாவம் செய்யறது பெரிய பாவம் களைவண்றது பெரிய பாவம் பொய் சொல்றது பாவம் அன்பானவர்களே சகோதரர்களே இதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க ரெண்டு பாவத்தை விட்டு தவஞ்சு வெளிரங்கமான பாவம் உள்ரங்கமான பாவம் பெரிய பாவமா இருக்கலாம் சின்ன பாவமா இருக்கலாம் அன்புக்குரியவர்களே ஒரு நாங்க நாங்க பதிய கொண்டு பூல் செய்வானும் எனக்கு தெரியாது எந்த பாவத்தை வச்சு அல்லாஹ் தூக்கி வீசிடுவான்னு தெரியாது யோசிப்பாரு சின்ன பாவம் ஒரு சின்ன பாவம் அன்புக்குரியவர்களே சகோதரர்களே நீ செய்யக்கூடிய பாவம் ஒரு பெரியார் கவிதையில சொல்றாரு நீ செய்யக்கூடிய பாவம் அது சின்னதுன்னு சொல்லி நீ பாக்காத நீ மாறு செய்யக்கூடிய எல்லா பெரியவர் என்று என்பதாக சொல்றாரு அல்லா வானம் என்று சொல்றது கேட்டுக்கொண்டிருக்கிறார் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் பாட்டு கேட்காம எனக்கு தூக்கம் போகாது ஒரு பழைய பாட்டு தூக்கம் போகும் சொல்லக்கூடிய அல்ல எத்தனையோ வயோதிபர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ வயோதிபர்கள் அவங்க சொல்றாங்க ராவைக்கு கொஞ்சம் பழைய பாட்டு கேட்டா தான் தூக்கம் போகும் அல்லா வானம் என்று சொல்லிக்கிறார் இது ஹராம் மியூசிக்க கேட்கமானம் ஆனால் எங்கட வாலிபர்களிட்ட சொன்னால் எங்கட உங்கள்கிட்ட சொன்னால் அதெல்லாம் பெரிய பாவம் இல்லை ஹராமான பார்வை அன்புக்குரியவர்களே சகோதரர்களே அராமான பார்வையினால சில பனீஸ்ரவேலர்களுடைய சில பாதர் மார்க்கிட்ட வேலர்களுடைய அறிஞர்கள் கிட்ட சிலர் வந்து கேட்டாங்க சிலர் வந்து கேட்டாங்க பாவம் செஞ்சா அல்லா தண்டிப்பான் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க ஆனா நாங்களும் தான் பாவம் செய்யறோம் அல்லா தண்டிக்கிறான் இல்லையே சிலரை பார்த்த நாங்களும் யோசிப்போம் அவர் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறார் அவர் வட்டியோட தொடர்பா இருந்து கொண்டிருக்கிறார் நானோ பள்ளியோட தொடர்பா இருக்கிறேன் என் வாழ்க்கையில பாவம் முழுக்க முழுக்க பாவம் கூடிய ஒரு மனிதர் நல்லா இருக்கிறாரே அந்த பணி சேவகருடைய அந்த ராகிபுகள் சொன்னாங்க அந்த ஃபாதர் சொன்னாங்க என்ன தெரியுமா அல்லா உங்களே தண்டிச்சு கொண்டிருக்கிறது உங்களுக்கு விளங்குது தியாமுள்ளுடைய இரவுல எலும்பி நின்று வணங்குறத்துடைய இன்பம் உங்களோட உள்ளத்துல எடுப்பட்டு போய் திருச்சே இதை விட உங்களுக்கு வேற என்ன தண்டனை வேணும் என்பதாக கேட்டான் வேற என்ன தண்டனை உங்களுக்கு வேணும் நாங்க நினைக்கிறது தான் உடைய தண்டனை பொழந்து நெருப்பு வரணும் நெருப்பு மழை பெய்யணும் லூ தலை சலாத்துடைய கௌம் அவங்க பாவம் செஞ்சதன் காரணமாக அப்படியே தூக்கி அடிக்கப்பட்டாங்க இன்றைக்கும் இப்படி வரும் கவும அழிச்சதை போல கடல் புலக்கணும் அவங்களுடைய கவுமெல்லாம் அடிக்கணும் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் இல்ல இல்ல நாங்க செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அமலுடைய லத்தத் அமலுடைய இன்பம் எங்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் போர இருக்குதே இதைவிட ஒரு பெரிய தண்டனை வேற இதை பெரிய தண்டனை இல்ல குரான் இன்பம் இல்லையா இதை தண்டனை இன்பம் இல்லையா எனக்கு பெரிய மல போல் இருக்குதா பாரமா இருக்குதா அன்பானவர்கள் இதை பெரிய தண்டனை என்ன இருக்குது இதை பெரிய தண்டனை என்ன இருக்குது நினச்சு பாவம் செஞ்சா அல்லா என்னை இப்படி இப்படி தண்டிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த நோயில் இருந்து உதாரணத்துக்கு சொல்லவாறேன் சகோதரர்களே பெரியார்களே அது வந்து அந்த நோய் உள்ளத்துல வந்து அது கஸ்வத்து கல்பாகி உள்ளம் அப்படியே கல்லாகி பயத்து இப்ப அல்லா என்ன தண்டிச்சு என்பதும் எனக்கு விளங்குதே சகோதரர்களே எனவே பாவங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அது எங்களுக்கு ஒரு விளப்பத்துக்கு சின்ன பாவங்கள் பெரிய பாவங்கள் அல்ல மன்னிக்க கூடிய பாவம் மன்னிக்காத பாவம் சொல்லி இருந்தாலும் நாங்க மாறு செய்யக்கூடியது அல்லாவுக்கு நல்ல விளங்கி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் ரூம்ல இருக்கிறேன் உம்மக்கும் தெரியா வாபக்கும் என்ன கலீக்ஸுக்கு தெரியாஸ் வேலை செய்யற யாருக்கும் தெரியா பஸ் பார்க்கிறார்கள் மேனேஜருக்கு விளங்குதில்லை என்று சொல்லி என்ன லேப்டாப்ல போன தனிமையிலையும் வெளிநாடுகள் இருக்கிறேன் ஊராக்கலும் இல்லை யாரும் இல்லை சொல்லி பாவம் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் என்று சொன்னால் யோசிப்பாருங்க சகோதரர்களே ரசூலே கரீம் சல்லா அலிம் அவங்க சொன்னாங்க ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஈமான் உயர்த்தப்படும் அசாரி சொன்ன ஒரு சாரி ஒரு கலவெடுக்க கூடியவர் அவன் கலவெடுக்க கூடிய நேரத்துல அவனுடைய ஈமான் உயர்த்தப்படும் ஒருத்தன்ீனா செய்யக்கூடிய நேரத்தில் அவனுடைய தவிர தொழிறதை விட அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது எனவே முதலாவது நாங்க இந்த ரமசான் உடைய கடைசி பத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொன்னா தஹல்லி என்ன செய்யணும் எங்க பாவங்கள் எல்லாத்தையும் முதலாது நான் ஐடென்டிஃபை பண்ண முதலாது ஒரு பாவம் எனக்கிட்ட என்ன பாவங்கள் இருக்குது நான் என்னென்ன பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் வெளிரங்கமான பாவம் என்ன செய்யறேன் உள்ரங்கமான பாவம் என்ன செய்யறேன் கல்வால என்ன பாவங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறேன் எத்தனை பேருக்கு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் ஏண்ட கடையா நான் ஏண்ட ஊடா இந்த காணி ஏண்ட காணியா இந்த வாகனம் இது எனக்கு சொந்தமானதா இது யாருக்கு சொந்தமான வாகனம் இதுல எவ்வளவு அறாம சல்லி இருக்குது நான் கடை செஞ்சு கொண்டிருக்கிறேன் இதுல எவ்வளவு அராமான சல்லி இருக்குது நான் ஒரு வீட்டுல இருந்து கொண்டிருக்கிறது ஏன் ஊடு இல்ல என்று எனக்கு விளங்குது முதலாது ஐடென்டிஃபை பண்ணணும் நான் என்னென்ன பாவங்கள் செஞ்சுக்கிறேன் என்னென்ன பாவங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஒரு குப்பையையும் ஒரு பேனை விடுத்து எழுதுவோம் யாருக்கும் காட்ட தேவையில்ல உமாக்கு வாப்பாக்கு மனைவிக்கு ஆட்ட காட்ட தேவையில்ல யாரோட டிஸ்கஸ் பண்ணவும் தேவையில்லை ஏண்ட பாவம் எங்களுக்கு தெரியும் முதலாவது ஒரு நோயாளி அவருக்கு ஏதாவது ஒரு நோய் ஒரு சிம்டம்ஸ் விளங்கிச்சுன்னு சொன்னா ஏதாவது ஒரு அறிகுறி விளங்கிச்சுன்னு சொன்னா இப்ப டாக்டர் கிட்ட போவாரு இவருக்கு விளங்குதில்லை என்னன்னு சொல்லி இப்ப டாக்டர் பல டெஸ்ட் யூரின் டெஸ்ட் செய்வார் பிளட் டெஸ்ட் பண்ணுவாரு இப்ப நோயை லிஸ்ட் அவுட் பண்ணினா பிரஷர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது டயபெட்டிக்ஸ் இருக்குது நோய் இருக்குது அந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி டோசேஜ் கொடுப்பாரு அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் மருந்து கொடுப்பாரு இந்த நோய்க்கு அன்பானவர்களே சகோதரர்களே முதலாவது நாங்களும் ஒரு நோயாளி என்று விலகிக்கொள்ளும் நோயாளிகள் என்று நோயாளிகள் பாவத்தை சுமந்த நோயாளிகள் இப்ப இது தௌபாவுடைய காலம் தௌபாவுடைய நேரம் நினைக்காவம் எனக்கு தெரியும் நான் கணியாயம் செஞ்சிக்கிறேன் எனக்கு தெரியும் முதலாவது அத்தகல் என்ன செய்யணும் எல்லாத்தையும் கலட்டுவனும் நீங்க அது எப்படி அந்த தௌபா ஏட பாவத்தை நான் விரும்புவோம் நான் தெரியாம செஞ்ச பாவம் என்ன இருக்குது தெரிய இருக்குநியாயம் செஞ்சிருக்கிறேன் கடனாக சல்லி எடுத்திருக்கிறேன் திருப்பி கொடுக்கல எத்தனை பேருடைய சொத்துகள் என கிட்ட இருக்குது சின்ன சின்ன சொத்துகள் அது சின்ன பெண் அல்லது சின்ன ஒரு பேனாவா இருக்கலாம் பைபோசா எடுத்திருக்கிறோம் கொடுத்த தேவையான வச்சு கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களை ஒன்றும் லேசில் எல்லா ஊத்தைங்களையும் எங்களுக்கு வச்சு கொண்டு நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் மேலால சென்ட் அடிச்சு கொண்டிருக்கிறோம் மேலால அத்தற்பூசி கொண்டிருக்கிறோம் எனக்கு தெரியும் வெளியில பெரிய சென்ட் அடிச்சிட்டு போனாலும் ஊத்தையோட தான் இருக்கிறோம் முதலாவது ஊத்தையா கழுவனும் அதுக்கு பின்னால அழகான உடுப்புடுப்போம் அதுக்கு பின்னால அழகான முறை அத்தரை பூசுவோம் இப்போ ஒரு சுத்தமான மனிதன் அப்படி இல்லாம எங்கட பாவங்கள் ஒன்றுமே நாங்க கலையறத்துக்கு ரெடி இல்ல பாவம் ஒன்றுமே நாங்க தௌபாக்கு ரெடி இல்ல வெறுமேனே துவா கேட்டுட்டு போய்த்து மட்டும் நாங்க திருப்தி அடைய முடியாது அன்பானவர்களே தௌபா உடைய வாசல் அது தொடர்ந்து அல்லாவுடைய உதவி இல்லாமத்த வேலை செஞ்சா ஹிந்தா எவ்வளவு அநியாயமான வேலை செஞ்சார் ரசூல்லாவுடைய சாட்சாட அந்த ஈரல அந்த நெஞ்ச பொலந்து ஈரலை கடிச்சு துப்பின அந்தாவுக்கே அல்லா தௌபாவுடைய தலையை தூக்கி சொல்றோம் <laughs> பெரிய மகான் பெரிய ஒரு முஹத்தீஸ் அவங்களுடைய இவ்வளவு பெரிய ஒரு மகானுடைய ஆரம்பம் எப்படி சொன்னால் அவங்க பெரிய ஒரு டோப்காரனா இருந்து கொண்டிருந்தார் சராய்வு குடிக்கக்கூடிய பெரிய பெரிய பெரிய எவ்வளவு பெரிய மகான்கள்த்தி நல்ல அல்லாவுடைய முடியாது அன்புக்குரியவர்களே சகோதரர்களே அல்ல இறக்கம் உள்ளவன் ஒருத்தனுடைய தௌாவல்ல எதிர்பார்க்கிறார் கழுதையும் இருக்குது கொஞ்சம் நேரம் போகக்கூடிய நேரத்துல பாலைவனம் என்றும் ஒரு திசையும் விளங்காது இவர் மிச்ச தூரம் பேசிட்டாரு களைப்பா இருக்குது சாப்பாடும் அப்படி இருக்குது கொஞ்சம் தூங்கி எலும்பிட்டு சாப்பிடுவோமே என்று சொல்லி தூங்கி எழுவி பாக்குறாரு ஒட்டகமும் இல்ல சாப்பாடும் மகிழ்வு கோடுறார் வடக்கு கோடுறாரு தெற்கு கோடுறாரு எல்லா திசைகளையும் ஒன்றுமில்ல தூரத்தில் ஏதாவது விளங்குதா தண்ணி சரி கிடைக்குமா ஒன்று ஒன்றுமே இல்ல யோசிப்பாரு அந்த நிலைமையில நாங்க ஒவ்வொருத்தரும் அந்த நிலைமையில எப்படி இருப்போம் கூடி அந்த மணல்ல சூரியன் அடிச்சு கொண்டிருக்கிறது தலைக்கு மேல சாப்பாடும் அப்படியே முட்டைக்கால நடக்கிறாரு அப்படியே அப்படியே மயக்கமாகிருச்சு கொஞ்சம் நேரத்துல திடீரென்று முழிப்போறது பக்கத்துல பாக்குறாரு ஒட்டாம் இருக்குது அவருடைய வாகனமும் இருக்குது அவருடைய சாப்பாடும் இருக்குது உள்ள சந்தோஷம் இருக்குதே இதை எத்தனையோ மனங்கு அல்லா எங்களுடைய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் வாலிபர்களே சகோதரர்களே நண்பர்களே பாவத்தை விடுவோம் பாவங்கள் விடுவோம் லிஸ்ட் பண்ணுவோம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் மன்னிக்கு போறான் நீ செய்யக்கூடிய பாவங்களுக்கு இரு தௌபா செஞ்சிடாத நோம்புக்கு பின்னால புதிய புதிய படம் எல்லாம் வரைக்குது அதெல்லாம் பாத்துட்டே ஒரு அடிய தௌபா செய்வோம் என்று சொல்லி செய்தான் போடுவான் உள்ளத்துல ஒரு கல்யாணம் பின்னால தௌபா செய்வோம் என்று நேரங்கள போடுவான் சுபகான் நீ செஞ்சிக்க கூடிய அநியாயங்கள் சொல்லி அப்படியே அந்த பாவத்துல நாங்க அப்படியே உரைஞ்சு போய் திரிப்போம் அளவோங்க ஒரு பாவம் ஒரு பிளொக்கல் சொன்னால் அந்த பாவம் செஞ்சு செஞ்சு செஞ்சு முழு உலகத்தையும் நிரப்பி உலகத்திலிருந்து வானம் வரைக்கும் நிறைஞ்சாலும் நான் தயார் இந்த எல்லாத்துடைய பாவங்களையும் மன்னிச்சு பூர்த்தியான நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரல் புரியவானாக